72 அவர்கள் ஒருவன் அதையும் விட அல்லாஹுவை அஞ்ச வேண்டிய ஒன்றை அவன் கண்டால் இறைவனை அஞ்சுவதே செய்யட்டும் என்று நபிசல்லு அலிஹிவசல்ல அவர்கள் கூற நான் கேட்டுள்ளேன் முஸ்லிம் ஒன்று ஆறு ஐந்து ஒன்று